ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய தர்மங்கள் பார்த்துன்னு வர்ற வரிசையில் நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான வஸ்துக்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் அதில் ரிஷிகள் நாம் எங்கே வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பொழுது கௌதமங்கர் மகரிஷி சொல்கிறார் பிரபூத ஏதோதக யவ சக்குஷமாலிய உபனிஷ்கிரமணம் ஆரியஜனபூஜிஷ்டம் அனலசமருத்தம் தர்மாதிஷ்டிதம் ஆவசித்தும் யதேதா அப்படின்னு கௌதம ரிஷி சொல்கிறார் அதாவது நாம் வசிக்கக்கூடியதான இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அக்கம் பக்கங்களில் நிறையா மரங்கள் சூழ்ந்து இருக்கணும் புஷ்ப இருக்கணும் சாகுபடி நடக்கிற பூமிகள் சுற்றி இருக்கணும் சுற்றினா ஆற்ற சுற்றின்னு அர்த்தம் இல்லை நாம் வாசம் பண்ணுற ஊரை சுற்றி இருக்கணும் தர்பைகள் நிறைய இருக்கணும் உபனிஷ்கிரமணம் வெளியில் காத்தோட்டமாக நடக்கிறா போல இடத்தோடு இருக்கணும் அனலச சமர்த்தம் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறவாளுடைய கிராமத்தில் தான் நாம் வாசம் பண்ணணும் தர்மாதிஷ்டிதம் தர்ம காரியங்கள் நிறையா நடக்கணும் அவர் அவர்கள் தன்னுடைய கடமைகளை பண்ணுறவாளாக இருக்கணும் அது மாதிரி இடமாக பார்த்து நீங்கள் வாசம் பண்ணணும் ஏன் இதெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா நிறையா வஸ்துக்கள் சொல்லியிருக்கார் மரங்கள் புஷ்ப செடிகள் தீர்த்த வசதி ஜல ஏன் சொல்லியிருக்கார் அப்படின்னா அதிலெல்லாம் தேவதாம்சம் நிறைய இருக்குது ஆகையினால்தான் தேவதாம்சம் வரணுங்கிறதுக்காகத்தான் கோவில்கள்லாம் ஸ்தலவிருக்கம்னு மரத்தை நடுறான் ஒரு மரம் வச்சுருப்பா ஒரு ஒரு க்ஷேத்திரங்கள்லேயும் ஏன்னா மரங்களில் தேவதாம்சம் நிறையா இருக்குது செடிகளில் தேவதாம்சம் நிறையா இருக்குது தேவதாம்சம்னா தேவதைகளுடைய ஒரு ஸ்வரூபம் அதில் இருக்குது அப்படின்னு காண்பிச்சிருக்கா அதில் முக்கியமாக நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான வஸ்து புஷ்பங்கள் தர்ப இவை ரெண்டும் இல்லாத நமக்கு எந்த கர்மாகலமே இல்லை ஏன் அப்படின்னா அதை ரெண்டையும் ஏன் முக்கியமாக வச்சுருக்கா அப்படின்னா அதில் தேவதாம்சம் நிறைய இருக்குது அமிர்தம் இருக்குது அப்படின்னு மகாபாரதம் நமக்கு காண்பிக்கிறது மகாபாரதத்தில் ஒரு கதையை பார்த்தா தர்ப்பத்தில் அமிர்தம் வந்தது அப்படின்னு அந்த கதை சொல்கிறது புஷ்பங்களில் அமிர்த்தம் வந்ததுன்னு சொல்கிறது அது என்ன கதைன்னா வினதா சுப்பர்ணான்னு ரெண்டு ஸ்திரீகள் இருந்தா ரெண்டு பெண்கள் அவள் ரெண்டு பேரும் கர்ப்பவதியாக இருந்தாள் அவள் ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பர்தை ஜாஸ்தியாக இருந்தது ஸ்பர்தன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமல் யாருக்கு பிறக்கிற குழந்த தேஜஸ்வியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கும் போட்டி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து தபஸ் பண்ணி தனக்கு நல்ல குணமானான குழந்தை பிறக்கணும் பெரிய வீரனாக குழந்தை பிறக்கணும்னு ரெண்டு பேரும் தபஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்திரீகளும் பக்ஷி ஜாத்தியை சேர்ந்த ஸ்திரிகள் அதாவது உருவம் மனுஷ உருவமாக அவளுடைய தன்மை குணம் பக்ஷி மாதிரி இருக்கும் ராமாயணத்தில் ஆஞ்சநேய சுவாமி மாதிரி ராமாயணத்தில் ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஸ்வரூபம் உருவம் மனித உருவமாக இருக்கும் ஆனால் அவருடைய குணம் வானர குணமாக இருக்கும் ஏன்னா வானர வம்சத்தில் வந்ததுனால அதே போல் மகாபாரதத்தில் ஆஸ்திகன்னு ஒரு பையன் சர்பத்தினுடைய வம்சத்தில் வந்தவன் அவனுடைய உருவம் மனித உருவமாக இருக்கும் ஆனால் குணம் சர்பத்தினுடைய குணமாக இருக்கும் அதுபோல் தான் இந்த ரெண்டு ஸ்திரீகளும் பக்ஷி ஜாத்தியைச் சேர்ந்த ஸ்திரீகள் அவ ரெண்டு பேரும் தபஸ் பண்ணுறா தனக்கு நல்ல பையனாக பிறக்கணும்னு தபஸ் பண்ணி பலனை நிறையா சேர்த்து வச்சுன்னு இருக்கா அப்படி ரெண்டு பேரும் பிரசவிக்கிற காலம் நெருங்கிண்டே இருக்குது அவள் இருந்த காலத்துக்கு முன்னாடி தான் சமுத்திர மதனம் ஆயிருக்கு சமுத்திர மதனம் பண்ணி அதிலிருந்து நிறைய வஸ்துக்களை எடுத்திருக்கா அமிர்தத்தையும் எடுத்திருக்கா அதிலிருந்து சமுத்திரத்திலிருந்து சமுத்திரம்னு நாம் பார்க்குற இந்த உப்புக்கடல் இல்லை க்ஷீரசாகரம் பார்க்கடலை தான் கடைஞ்சா பார்க்கடல்னு இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஒரு நாளைக்கு தனியாக பார்க்க போகிறோம் அந்த சமுத்திர மத்தனம் பண்ணி அதிலிருந்து நிறையா வஸ்துக்கள்லாம் எடுத்திருக்கா அப்படி அமிர்தத்தை எடுத்து வச்சுருக்கா அதிலிருந்து அதிலிருந்து நிறைய மகாலட்சுமி வந்தா சமுத்திரத்திலிருந்து நிறைய வஸ்துக்கள் வந்தது அதில் குதிரை ஒன்று வந்தது வெள ஒரு குதிரை சமுத்திரத்திலிருந்து வந்தது ஐராவதங்கிற யானை வந்தது அப்போது இவா ரெண்டு பேரும் அப்படி பொழுதுபோக்க நடப்பயிற்சிக்கின்னு அப்படி போகிற பொழுது வெள்ளை வெள்ளையின்னு ஒரு குதிரை ரொம்ப தூரத்தில் கண்ணில் பட்டது அதில் வினத்தாங்கிற விஷன்னால் இந்த குதிரை ரொம்ப அதி வெள்ளையாக இருக்குது சூரியனை பார்க்குற போல் இருக்குது கண் கூசறது இந்த குதிரை முழுசுமே வெள்ளையாக இருக்குமா அல்லது பாதி உடம்பு வெள்ளையாக இருக்குமா நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் சுபர்ணாகிட்ட அவர் சொன்னால் ஒரு உடம்புல ஒரு பாதி தான் நமக்கு தெரியுறது இன்னொரு பாதி தெரியல அதனால் தெரிகிற பாகம் வெள்ளைன்னு தெரிகிறது அப்படின்னு அவ சொன்னான் அப்போது வினத்தா சொன்னால் நாம் ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுப்போம் இந்த குதிரை சுத்தமான வெள்ளையாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீ ஒரு பாகம் மட்டும் வெள்ளையாக இருக்குன்னு நீ சொல்கிற பார்ப்போம் அத அப்படி சுத்தமான வெள்ளையாக இருந்தது நீ எனக்கு அடிமை உன்னுடைய குழந்தைகள் எனக்கு அடிமை இல்லை நீ சொல்கிறது சரியாக இருந்ததானா நான் உனக்கு அடிமை எனக்கு பிறக்க போகிற குழந்தைகள்னால் உனக்கு அடிமை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி வச்சுண்டா அப்போது பேசி வச்சிருந்தா பிறகு அதுக்கு வந்துவிட்டா அப்படி பிரசவ காலம் வந்தது அந்த வினத்தாங்கிறவளுக்கு பிறந்தது அண்டமாக வெளியில் வந்தது பிரசவத்தில் குழந்தையாக வரல அண்டம்னா முட்டையாக வந்தது வந்து அதை பாதுகாத்து அதை வெடித்து அதிலிருந்து நாகங்கள்லாம் வந்தது சர்ப்பங்கள்லாம் அதிலிருந்து ஆவிர் எத்தனையோ ஜாதி உள்ள நாகங்கள் தன சர்ப்பங்களும் அதிலிருந்து வெளிப்பட்டது இதை பார்த்தா சுப்பர்ணா அவளுக்கு பிரசவம் வந்தது அதில் அவளுக்கு ரெண்டு அண்டம் வெளியில் வந்தது ரெண்டு முட்டையாக அவளுக்கு பிரசவமாச்சு சுப்பர்ணாக்கு அவ ரெண்டையும் பாதுகாக்கிறா பாதுகாத்தா காலம் ஆயிண்டே இருக்குது அந்த அண்டம் வெடிக்கிற மாதிரியே இல்லை இவளுக்கு ஒரே அவசரம் ஏன்னா நமக்கு என்ன மாதிரி குழந்தை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவளுக்கு அதில் வேகம் உத்வேகம் என்ன பண்ணினால் அது அந்த முட்டை தானாக வந்து வெடிக்கிற வரைக்கும் அவளுக்கு பொறுமை இல்லை ஒரு முட்டையை உடைச்சுட்டாவ உடைச்சா மனுஷ ரூபமாக அதில் ஒரு குழந்த இடுப்பு வரைக்கும் தான் சிருஷ்டியாயிருக்கு அதுக்கு கீழே இல்லை அப்படி ஒரு குழந்தை அதில் வந்தது அதை பார்த்த உடனே அவளுக்கு அடாடாக அவசரப்பட்டுட்டோமே மனுஷிய குழந்தையாகனால் நமக்கு வர்றதாக இருந்தது இப்படி அவசரப்பட்டுட்டோமேன்னு வருத்தப்பட்டா அந்த குழந்த இன்னம்மா இப்படி அவசரப்பட்டு உடச்சுட்டியே எனக்கு பாதி உடம்பு தான் வந்திருக்கு ஏன் இப்படி அவசரப்பட்டே நீ உனக்கு என்ன மாதிரி குழந்த வருதுன்னு பார்க்கணும்னு உனக்கு அவசரம் அதனால் இப்படி என்னுடைய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டியேனு அந்த குழந்த சாபம் விட்டது தாயாக இருக்குது இன்னொரு முட்டையிலிருந்து வரப்போகிற குழந்த நல்ல தேஜஸ்வியாக நல்ல குழந்தையாக வரப்போகிறான் ஆனால் உனக்கு உபயோகப்பட மாட்டான் அந்த குழந்த கடைசி காலத்தில் உன்னோட கூட இருக்க மாட்டான் அப்படி ஒரு நிலை உனக்கு வந்தால் தான் உனக்கு இதனுடைய பெருமையை தெரியும் அப்படின்னு ஷாபம் விட்டுடுது அந்த குழந்தை அவள் இன்னொரு முட்டைக்காக காத்துண்டே இருந்தா, அது வெடிக்கிற காலம் வந்தது மேற்கொண்டு என்னாச்சுன்னு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்